வணக்கம் இது மலை பேச்சு நான் உங்கள் ரோனி இன்று நாம் பார்க்கவிருக்கும் நூல் மாவோ ஒரு கம்யூனிஸ்டின் உருவாக்கம் இந்த நூலை எழுதியவர் அமெரிக்க பத்திரிகையாளரான எட்ஹர் ஸ்னோ நூலை சவுத் விஷன் புக்ஸ் வெளியிட்டுள்ளது மொழிபெயர்ப்பு எஸ் சுந்தரன் மொத்த பக்கங்கள் நூற்றி இந்த நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியானது அதற்கு பிறகு வெளியுறவுக்கு சீனா அதன் கம்யூனிஸ்ட் தலைவரான மாவோ பற்றி முழுமையான அறிவு கிடைத்தது மாமோவின் நூற்றாண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மூல நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது இப்போது இந்த விமர்சனமாக வெளியிடப்படும் நூல் ஒரு சுருக்கமான நூல்தான் மூல நூலை போல விரிவானதல்ல இந்த நூலில் மாமோவின் நிலைமை பெருவம் இது மூலநூலின் சுருக்கம் என்பதால் அவரது இளமை பெறும் தவிர தவிர்த்து மற்ற பகுதிகள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வது போல உணர்வு ஏற்படுகிறது அவை எவற்றிலும் ஒரு மனதில் பதியும் எந்த சம்பவம் இல்லை அடிப்படையாக நூல் வழியாக தெரிந்து கொள்வது என்னவென்றால் நூலில் உள்ள சம்பவங்களை இருக்கரிடம் ஐந்து மாவோ வாயில் வாய்மொழியாக கூறியிருக்கிறார் அவற்றை அவர் பதிவு செய்து அல்லது குறிப்பிடுத்து கொண்டு எழுதியிருக்கிறார் நூ நூலில் ஆச்சரியம் மூட்டும் விஷயம் அவரோடு வேலை செய்த தோழர்களுக்கு என்னானது இப்போது என்ன செய்கிறார்கள் என்பதை கூட அக்கறையோடு குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் சம்பவங்களின் போக்கில் அதை வாசிக்கும்போது வாசகர்களுக்கு அத்தகல்கள் பயன்படும் என யோசித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் பொதுவாக நூலை வாசிப்பவர்களுக்கு மாவோவின் சிறு வகிது எப்படி அவரது அப்பாவின் குணம் என்ன அம்மா அன்பானவரா என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக மாவோ தொன்மையான சீன இலக்கியங்களை நன்கு படித்தவர் அக்களத்திலேயே சீன மொழி இலக்கியங்களை பூற்றி புகழ்வது வழக்கமாக இருந்திருக்கிறது அவரது ஆசிரியர்கள் அவரது இலக்கியங்களை அடிப்படையில் கொண்ட கட்டுரைகளை அங்கீகரித்து பாராட்டியுள்ளனர் மாவோ அதை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை சீன இலக்கியங்கள் தொன்மையான இலக்கியங்கள் பெரிய ஆர்வம் இல்லை என்றால் கூட அவற்றை முழுமையாக கற்று இருக்கிறார் அவர்களுடைய ஆர்வம் எல்லாம் அரசு அங்கீகரித்த அல்லது நூல்களை ஏராளமாக படித்து தேர்ந்திருக்கிறார் இதுவே அவரது புரட்சி மனப்போக்கு முக்கிய காரணமாக உள்ளது புரட்சிக்கு இருந்தவர்கள் எதிர் புரட்சி செய்தவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் என நூலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரானவர்கள் அனைத்து பே அனைத்து பேரின் அனைத்து பேரையும் ஒருவர் விடாமல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் இந்த நூல் மக்கள் சேர்ந்த குடியரசு அரசின் அறிவிப்பானியோன்று கூட சந்தேகம் தோன்றுகிறார் அந்த அளவுக்கு ஒரு நபரின் பெயர் அவர் சீர்பணி கட்சியில் இருக்கிறாரா இல்லையா கொல் என்றால் யாரா கொல்லப்பட்டார் நிறைய விவரங்களை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள் இதனால் மொத்த நூலையும் படித்த அனுபவம் கிடைக்கவில்லை ஒரு மின்னல் வேகத்தில் சம்பவங்கள் கண்முனை கடந்து போன ஒரு தோற்றம் உண்டாகிறது புரட்சி இயக்கங்களை தொடங்குவது அதன் பணிகளை செய்வது பிரச்சாரத்துக்காக பல்வேறு நாளிதழ்களை தொடங்கி நடத்துவது இடையராது போராட்டங்களை செய்வது இராணுவத்துக்கான இராணுவத்துக்காக மக்களை அணி திருட்டல் என முழு கட்டத்தில் வேகம் எடுத்து இறுதிவரை வேகம் குறையாமல் வாசிக்க வைக்கிறது ஆனால் அதில் ஆசிரியர்களுக்கு பெரிய பயன் ஏதுமில்லை அதில் கூறப்படும் தகவல் எவையும் மனதில் நிறுத்தி கொள்ள முடியாதவை கோ நூலின் சில இடத்தில் குருளா போர் முறை பற்றிய அம்சங்களை கூ கூறுகிறார்கள் அவை சுவாரஸ்யமானவை நூலை படித்தால் மாவோ நிலைமை காலத்தை புரிந்து கொள்ள முடியும் அவர் இப்படி தன்னை மெல்ல வாசிப்பொலியாக உருவாக்கி கொண்டார் நாட்டின் விடுதலை போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலகட்டம் என நூலின் முக்கியமான பகுதி மாவோ பற்றி அங்கதமாக விவரிப்பது என கூறலாம் பிரச்சனையில் வரும்போது மட்டும் கடவுளை வணங்குவோர் என ஒரு இடத்தில் அப்பா கடவுள் பகுதி கொண்டவர் ஆனால் மாவோ கடவுளை வணங்குவோராக மெல்ல வாசிப்பு வழியாக நாத்திகராக மாறுகிறார் அம்மா கண்டித்தெரிகிறார் அதை அவர் பெரிதாக என்றாலும் அது இன்றைய காலகட்டத்தில் அது சற்று வினோதமாக அவர் தோன்றியிருக்கிறது இந்த நூல் வழியாக சில அனுபவங்கள் கூறும்போது மாவு கையில் அதிக காசு இல்லாத நிலையில் கூட பல்வேறு பகுதிகளுக்கு அலைந்து திரிந்திருப்பதை வாசித்து அறிய முடிகிறது அப்படி செல்லும் இடத்தில் பணம் போது கூட ஏதோனும் இடத்தில் அறிவுமான நண்பர்கள் சிலை சந்தித்தால் பயண செலவுக்கு காசு தேற்றுக்கொண்டு மறுபடியும் திட்டமிட்ட இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு இப்போ நகரங்களுக்கு கிராமங்களுக்கு நான் அலைந்த அனுபவ அனுபவங்களை அவரது வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது நான் சீனாவை அந்நாட்டு மக்களை சிறப்பாக புரிந்து கொள்ள உதவி உள்ளது ஆங்கில நூலின் தமிழ் மொழி வர்ப்பு சுருக்கமாக அமைந்தால் வாசலில் கிடைக்கும் பயன் மாவோவின் நிலைமை களத்தை வாசித்தவியும் என்பது மட்டுமே மற்றபடி அவரின் போராட்ட அனுபவங்கள் எல்லாம் வீடியோவை வேகமாக ஊட்டி பார்க்கும்போது என்ன தெரியுமோ அந்த வேகத்தில் காட்சி காட்சிகளாக நகர்ந்து செல்கிறது அதில் வேறு எந்த உணர்வும் பெற முடியாது மாவோவை பற்றிய அடிப்படை இந்த நூலை நீங்கள் வாசிக்கலாம் அமெரிக்க பத்திரிகை மாவோவுடன் பேட்டி முன்னரே சீனாவுக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக பணியாற்றியவர் சீன மொழியை நன்றாக கற்றறிந்தவர் பல்வேறு புகழ்பெற்ற ஊடகங்களில் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளை பற்றிய செய்திகளை தேடி எழுதி செய்தியாக்கியவர் எனவே மூலநூல் சுவாரஸ்யமாக இருந்தால் தமிழ்நூல் இந்த சுருக்கம் சுவாரஸ்யமாக உள்ளது எனவே மூலநூலை தேடிப்படிக்க விரும்பினால் கூட நீங்கள் எப்டர்ஸ் மோலின் நூலை தேடி வாசிக்கலாம் இது மலை பாட்காஸ்ட் நான்கு ரோனி நன்றி